ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரமுங்கிற தலைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரும் ஆச்சாரம் அப்படின்னா ஏதோ சுத்தி அப்படின்னு நினச்சிக்க கூடாது அதாவது ஸ்நானம் பண்ணுறது எப்பொழுதும் மடி கட்டிக்கிறது அது மட்டுமே ஆச்சாரம்னு அர்த்தம் இல்லை மனசும் சுத்தமாக இருக்கணும் மனசுத்தியும் இருக்கணும் அதுக்கு தான் ஆச்சாரம்னு பேர் அந்த மனசுத்திங்கிறது எப்படி நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா நாம் சாப்பிட்ற தான் கிடைக்கிறது அப்படின்னு பகவத்கீதை நமக்கு காண்பிக்கிறது மனசுத்திக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஆகாரம் ஒரு கட்டுப்பாடில் இல்லாமல் மனம் போன போக்கில் ஆகாரம் இருந்ததானால் அதற்கு தகுந்த மனக்கட்டுப்பாடு நமக்கு இருக்கும் இந்த ஆகாரம் விஷயமாக சொல்கிற பொழுது மூன்று விதமாக பிரிச்சிருக்கா சாத்விகம் தாமசம் ராஜசம்னு மூன்று விதம் சாத்விகமான ஆகாரம் அப்படின்னா நாம் தினமும் ஆறு ருச்சி சேர்ந்து வஸ்துக்களை பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும் அந்த வஸ்துக்களை நாம் தினமும் சாப்பிடணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதாவது மதுரை அம்ளை லவண கட்டு கஷாய தித்தம்னு ஆறு ருச்சி இருக்குது ஷட்ரசம்னு சொல்கிறது அதாவது திடிப்பு துவர்ப்பு உப்பு காரம் கஷப்பு இனிப்பு இந்த ஆறு ருச்சிக்கு தான் ஷட்ரசம்னு பேர் இந்த ஆறு ருச்சியும் சம அளவில் சேர்ந்து வஸ்துக்கள் பண்ணினால் அதற்கு சாத்விகமான ஆகாரம்னு பேர் அப்படிப்பட்ட ஆகாரத்தை தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணணும் அந்த நிவேதனம் பண்ண வஸ்துவை நாம் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டால் அதுக்கு சாத்விகமான ஆகாரம்னு பேர் அப்படி நாம் தினமும் சாப்பிட்டோமானால் நமக்கு மனோபலம் ஜாஸ்தி ஆறுது மனசு சரியானபடி வேலை செய்யும் புத்தியும் சரியானபடி பிரவர்த்திக்கும் புத்தியும் நாம் சொன்னபடி கேட்டு வேலை செய்யும் இது மாறிப்போச்சோம்னா ஏதாவது ஒரு ரெண்டு ருச்சி மூணு ருச்சி அதிகப்படியாக வஸ்துக்களில் சேர்த்து அதாவது உப்பு அல்லது காரம் இவைகள்லாம் அதிகப்படியாக சேர்த்து நாம் பண்ணினால் அதற்கு தாமசம்னு பேர் அப்படி பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதை நாம் சாப்பிட்டால் தமோகுணம் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு தமோகுணம்னா புத்தி சரியானபடி வேலை செய்யாது நம் சொன்னதை கேட்காது தூங்கும் மனசு அப்போ புத்தி சக்தி மனசக்தியே நமக்கு தெரியாமல் போய்டுறது சாத்விகமான ஆகாரங்கள் சாப்பிடும் பொழுது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்முடைய மனசை நமக்கு காண்பிக்கும் அதுதான் ஜீவன் முக்தர்களுக்கு பலம் ஞானிகளுக்கெல்லாம் பலம் அதுதான் ஆச்சாரமாக உள்ளவர்களுக்கு சாத்விகமான ஆகாரங்கள் சாப்பிட்றவாளுக்கு மனசே காண்பிக்கும் என்ன நடக்க போகிறதுன்னு காட்டும் இந்த சாப்பிடக்கூடாத வஸ்துக்கள்லாம் சேர்த்து பண்ணி அதை சாப்பிட்டால் அதற்கு தான் இராஜசம்னு பேர் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு முள்ளங்கி சொரைக்கா இது மாதிரி இது மாதிரி வஸ்துக்களுக்கெல்லாம் நிஷித்த வஸ்துக்கள்னு பேர் இந்த வஸ்துக்கள்லாம் நாம் சமைச்சு சாப்பிட்டோமானால் நமக்கு ராஜசகுணம் ஜாஸ்தியாக இருக்கும் ராஜசகுணம்னா கோபம் ஜாஸ்தியாக வரும் புத்தி கண்டபடி வேலை செய்யும் மனசு நம் சொன்னதை கேட்காது அதேனால தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது எஸ்மின் தேசே ஆச்சார பாரம்பரிய கிரமாக்துஸ்மர்த்தி அவிரோதேன சதாச்சார சவுச்சத்தை அப்படின்னு காண்பிக்கிறது எந்தெந்த தேசத்தில் பரம்பரையாக நம் முன்னோர்கள் கடைபிடிச்சுன்னு வந்திருக்காளோ அதுக்கு தான் ஆச்சாரம்னு பேர் அது எப்படி இருக்கும்னா நம்முடைய வேதம் நம்முடைய மகர்ஷிகள் படின ஸ்மிருதிகளுக்கு விரோதம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்ததானால் அதற்குத்தான் சதாச்சாரம்னு பேர் அதில் தான் இந்த இது மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்துக்கப்படாது அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கான் நம் தேசத்தில் தினப்படி ஆகாரங்களில் இராஜசமான சேர்த்து சாப்பிடப்படாது ஏன் சாப்பிட்டால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்போ சுரைக்காய் வெங்காயம் பூண்டு இவைகளெல்லாம் மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்குது சாப்பிட்டா நல்லது தானே ஏன்னா இது தொடர்ந்து தனப்படி சே சமையலில் சேர்த்துக்கிறவர்களுக்கு கோபம் வரும் இதெல்லாம் சேர்த்துக்கப்படாது சாப்பிடப்படாதுன்னு சொன்னால் கோபம் வரும் ஏன் சேர்த்துண்டா என்ன அதில் மருத்துவ குணம் இருக்குது நல்லது தானே அப்படின்னு சொல்லத் தோணும் அது நல்லதாக இருந்தாலும் நமக்கு வேண்டியது மனோபலம் வேணும் இந்த ஜென்மா எடுத்ததுக்கு அதுதான் பலம் எந்த அளவுக்கு அது நம்முடைய மருத்துவ குணத்தை நம்முடைய தேகத்துக்கு கொடுக்குறதோ அந்த அளவுக்கு கெட்ட சக்தியையும் அது அதிகப்படுத்துறது இந்த காய்கறிகள்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரமே இருக்குது புராணங்களில் புராணத்தில் இதற்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது அந்த சரித்திரத்தை நாம் தெரிஞ்சின்றோமானால் அப்போது நமக்கு தெரியும் ஏன் இதெல்லாம் சேர்த்துக்கப்படாது அப்படிங்கிறது நமக்கு புரியும் அந்த அளவுக்கு நாம் யோஜனை பண்ணாததுனாலே தான் நாம் அதை சாப்பிட்டா என்ன மருத்துவ குணம் இருக்கேன்னு நினைக்கிறோம் இப்போ வேப்ப எண்ணெய் இருக்குது அதுவும் ஒரு எண்ணெய் தான் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா நெய்க்கு பதிலாக வேப்பெண்ணை சேர்த்துக்க முடியுமோ அதுவும் மருத்துவ குணம் நிறையா இருக்குது அப்படின்னு சேர்த்துக்க முடியுமோ வேப்ப சாப்பிட முடியாது கசப்பு அது மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சேர்த்துண்டால் என்ன ஆகும்னா அது உஷ்ணப் அது உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் உடம்பில் சூட்டை அதிகப்படுத்தும் அது லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிடும் ஜாஸ்தியாக அது உடம்புக்கு நல்லது இல்லை பலஹீனத்தை கொடுக்கும் அது அது போலதான் இந்த வஸ்துக்கள்லாம் இந்த இந்த சாப்பிடக்கூடாத வஸ்துக்களுக்கெல்லாம் நிஷித்த வஸ்துக்கள்னு பேர் நிஷித்தமான காய்கறிகள் இவைகளுக்கெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன பேர் சொல்றதுன்னா துர்பீஜம் அப்படின்னு பேர் துர்பீஜம்னா அந்த காய்க்கு உள்ளே உள்ள வெதை ஒரு ஒரு காயிலையும் உள்ள வெதை இருக்கும் அந்த வெதை நம்முடைய உடம்புக்கு ரொம்ப கெடுதலை உண்டு பண்ணக்கூடியது அதுக்கு தான் துர்பீஜம்னு பேர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் அது உருவார விதமே தவறான முறையில் உருவாருது இந்த காய்கறிகள்லாம் அதற்கு அதனால தான் துர்பீஜம்னு பேர் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்க அதனால இந்த துர்பீஜமான காய்கறிகளே நாம் தினப்படி சாப்பிடப்படாது ஏதோ சில வியாதிகளுக்கு அது சாப்பிட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு இருந்ததானால் மருந்தாக கொஞ்சோண்டு சாப்பிடலாம் தினமும் சமையல்ல சேர்த்துக்கிறதுங்கிறது கூடாது அது ரொம்ப தவறான ஒரு செயலாக நமக்கு முக்கியமாக மனசு கட்டுப்பாடில் வராது அது ரொம்ப முக்கியம் மனக் மனோதைரியம் மனசு கட்டுப்பாடு இவைகள்லாம் வேணும் இவைகள்லாம் இல்லாமல் நாம் இருந்தோமானால் இந்த ஜென்மாவே பாழ் இந்த பிறவியே பாழாக போய்டுறது அப்படி போக விடப்படாது இதுக்குன்னு உள்ள சரித்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்